கண்கள் அளவில்லாத வியப்பினால விரிஞ்சது பழுவேற்றையர் பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும் தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேற்றையர் சின்ன பழுவேற்றையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமா இருந்தது பக்கத்துல வட காவேரியின் வடக்கரையில உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேற்றையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது அந்த குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்தோட கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தாங்க இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேற்றையர் குளம் அரச குலத்தின் சிறப்புகளையெல்லாம் பெற்றிருந்தது தனியாக கொடி போட்டுக்கொள்ளக்கூடிய உரிமையும் அந்த குளத்துக்கு இருந்தது இப்போதுள்ள பழுவேற்றையர் இரண்டு பேரில் மூத்தவர் இருபத்து நான்கு போர்களில் ஈடுபட்டவர் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு புகழ் பெற்றவர் இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மித மிக உன்னதமான பல பதவிகளை வகிச்சிட்டு வந்தார் அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தானியாதிகாரி தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தது அரசியலினுடைய தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது எந்த சிற்றரசையும் கோட்டை தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இந்த ஆண்டு இவ்வளவு வரி தர வேண்டும்ன்னு கட்டளையிட்டு வசூலிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருந்தது ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போ வலிமை மிக்கவர் பழுவேற்றையர் தான் அத்தகைய மகா அளவில்லாத வலிமையும் அதிகாரமும் படைத்தவரான பெரிய பழுவேற்றையரை பார்க்கணுங்கிற ஆவள் வந்தியத்தேவனுடைய உள்ளத்துல பொங்கி எழுந்தது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்கிட்ட அந்தரங்கமா சொன்ன செய்தி அவனுக்கு நினைவு வந்தது வந்தியத்தேவா நீ சுத்த வீரங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அத்தோட நீ நல்ல அறிவாளின்னு நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த இரண்டு ஓலைகளில் என்னுடைய தந்தை மகாராஜா கிட்டையும் இன்னொன்றை என்னுடைய சகோதரி இளைய பிராட்டிக்கிட்டையும் ஒப்படைக்கணும் தஞ்சை ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட நான் ஏதேதோ கேள்விப்படுறேன் அதனால் நான் அனுப்பக்கூடிய செய்தி யாருக்குமே தெரிய கூடாது எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் நீ என் கிட்டே இருந்து ஓலை கொண்டு போகிறது தெரியக்கூடாது வழியில் யார் கூடவும் சண்டை பிடிக்கக்கூடாது நீயாக வலுச்சண்டைக்கு போகாமல் மட்டும் போதாது மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ளக்கூடாது உன்னுடைய வீரத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எத்தனையோ தடவை அதை நிரூபிச்சிருக்க அதனால் வலியவரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவ குறைச்சல் ஒன்றும் உனக்கு கிடையாது முக்கியமாக பழுவேற்றையர்கள்கிட்ட என்னுடைய சிறிய தந்தை மதுராந்தகர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் நீ ரொம்பவும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசைத்தின் மாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை பற்றியெல்லாம் படிச்சு படிச்சு சொல்லியிருந்தாரு இவையெல்லாம் நினைவுக்கு வரவே பழுவேற்றையரை பார்க்கணுங்கிற ஆவலை வல்லவரையன் அடக்கிக்கிட்டான் குதிரைய தட்டிவிட்டு வேகமா செல்ல முயன்றான் என்ன தட்டிவிட்டாலும் கலைப்பூற்றியிருந்த அந்த குதிரை வேகமா போக மறுத்தது இன்றைக்கு இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிட்டு நாளைக்கு காலையில புறப்படும் போது வேற நல்ல குதிரை சம்பாதிச்சுட்டு கிளம்பணும்னு மனசுக்குள்ள தீர்மானிச்சுக்கிட்டான் வந்தியத்தேவன் அடுத்து இரண்டாவது அத்தியாயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி இந்த அத்தியாயத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தை ஆழ்வார்க்கடியான் நம்பியை சந்திக்க போகிறோம் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ஏரிக்கரையில இருந்து கீழே இறங்கி தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது தான் உள்ளம் அந்த ஏரி கரையினுடைய அழக பாத்து ஆரம்பிச்சது உள்ளத்தின் உள்ளே மறைந்து கிடந்த குதூகலம் பொங்கி ததும்பிச்சு வாழ்க்கையில வேற யாருக்குமே காண கிடைக்காத பல அதிசய அனுபவங்கள் தனக்கு மட்டுமே கிடைக்கிற காலம் நெருங்கி வந்துடுச்சுன்னு அவனுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிச்சு சோழ நாட்டை அணுகும் ஆனந்த கோலாகலமா இருக்குதே கொள்ளிடத்தை தாண்டி விட்ட பின்னர் அந்த சோழ நாட்டின் நீர்வளமும் எப்படி இருக்கும் அந்த நாட்டில் வாழும் மக்களும் மங்கையரும் எப்படி இருப்பார்கள் எத்தனை நதிகள் எத்தனை குளங்கள் பொன்னை நதியின் காட்சி எப்படி இருக்கும் அதன் கரையிலே பூத்துக்குழுங்கும் புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தகைய மனோகரமான காட்சியாயிருக்கும் காவேரியின் இரு கரைகளிலும் சிவபக்தி செல்வர்களான சோழ பரம்பரையினர் எடுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாடமைந்த ஆலயங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும் ஆஹா பழையாறை நகர் சோழ மன்னர்களின் தலைநகர் பூம்புகாரையும் உரையூரையும் சிறிய குக்கிராமங்களாக செய்துவிட்ட பழையாறை அந்த நகரிலுள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் படை வீடுகளும் கடை வீதிகளும் சிவாலய கற்றலிகளும் திருமாலுக்குரிய விண்நகரங்களும் எப்படி இருக்கும் சில நாளைக்கு முன்பு வரையில் தான் கனவிலும் கருதாத சில பேர்களும் கூட அவனுக்கு கிடைக்கப் போகின்றன வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறான் அவ்வளவுதானா அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத நாரிமணி குந்தவை பிராட்டியையும் காணப்போகிறான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே வந்தியத்தேவன் ஆதவன் மறைகிறதுக்குள்ள கடம்பூரை போய் சேரணும்னு வேகமா குதிரையை ஓடவிட்டான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வீர நாராயணபுர விண்ணகர கோயிலை நெருங்கினான் நாமும் வந்தியத்தேவன் கூடவே விண்ணகர கோயிலை தரிசிக்கலாம் தொடர்ந்து என்னஞ்சிருங்க இது உங்க மகிழ்ச்சியஃபாம் இது ஆனந்தத்தின் அலைவரிசை